உலக தமிழர்களுக்கு புத்தாண்டு வணக்கங்கள் நட்டினை செய்திக்குழுவினர் தொகுத்து வழங்கும் இரண்டாயிரத்தி ஒரு பார்வை இதோ உங்கள் பார்வைக்காக தொகுத்து வழங்குகிறார்கள் ஹேமா ஸ்ரீதர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் கோயம்புத்தூரில் இருந்து கண்ணகி மயிலாடுதுறை காயத்ரி இரண்டாயிரத்தி தமிழக மாவட்டங்கள் ஒரு பார்வை சென்னை தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டையை வழங்கிய முதலாவது பள்ளியாக சென்னை மாவட்ட போரூரை சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி தீர்வாகியது தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பேருந்து நிலையங்கள் வணிக வளாகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் சென்னை திருச்சி கோவை சேலம் மதுரை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் சோதனை அடிப்படையில் துவங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் சின்னமோட்டூர் பகுதியில் உள்ள ஒரு தென்னத்தோப்பில் இருந்து சாலுவ நரசிங்க மன்னர் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது அதை வேலூர் அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்து பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திருப்பத்தூரில் இருந்து ஆலங்காயம் செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வேடியப்பன் நகரில் ஒரே இடத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆறு நடுகள் அமைந்துள்ள நடுகள் கோட்டம் கண்டெடுக்கப்பட்டது நாகப்பட்டினம் நவம்பர் பதினாறாம் தேதி கஜா புயல் நாகை அருகே வேதார்ணியத்தில் கரையை கடந்தது இதனால் திருவாரூர் தஞ்சை நாகை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன தஞ்சாவூரில் தயாரிக்கப்படும் கலைத்தட்டுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் லோகோவை மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது மத்திய அரசின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூறு நகரங்கள் பங்கேற்றிருந்த நிலையில் தூய்மையான நகர வரிசை பட்டியலில் திருச்சி பதிமூன்றாவது இடத்தை பிடித்தது பதினாறாவது இடத்தை கோயம்புத்தூரும் ஐம்பத்தி இடத்தை ஈரோடும் நூறாவது இடத்தை சென்னை பெரு பெற்றது கல்வி சுகாதாரம் பொம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் ஆறு மாதங்களாக தேசிய அளவில் ஆய்வு மேற்கொண்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மேற்கொண்ட இந்த ஆய்வில் நூற்று பதினோரு நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்றது இதன் முடிவில் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள திருச்சி மாவட்டம் பனிரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது தருமபுரி மாவட்ட டெக் சங்கம் சார்பாக கிண்ணஸ் சாதனை நிகழ்ச்சி நடந்தது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பது வீரர்கள் பங்கேற்றனர் இவர்கள் பனிரண்டு நிமிடங்கள் நாற்பது வினாடிகள் ஒன்றாக டெக் வாண்டோ கலை சாகசம் புரிந்து கிண்ணஸ் சாதனையில் இடம் பிடித்தனர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் பூச்சி அருங்காட்சியகத்தை முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார் நாட்டிலேயே முதல் முறையாக கோவையில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் காவல்துறைக்கு கழிப்பறை வசதியுடன் நிழற்குடை நிறுவப்பட்டது புதுடெல்லியில் மத்திய நீர்வள அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் நீர் மேலாண்மையில் திறமிக்க அழகு என்ற சிறப்பு விருதானது கரூர் மாவட்டம் புகழூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலைக்கு வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் கணக்கெடுப்பில் 198 வகை வண்ணத்துப் பூச்சி இனம் இருப்பது அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சென்னை கோட்டையில் நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் இரண்டாம் பதினெட்டாம் ஆண்டின் மாநகராட்சியாக திருப்பூர் தேர்வு செய்யப்பட்டது மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று திண்டுக்கல் பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் கொசுக்களை விரட்டும் ஆடை மற்றும் ஆள் இல்லாமல் இயங்கும் ரோபோ கிரேன் ஆகியவற்றை தயாரித்து கவனித்தனர் மெக்கானிக்கல் துறை மாணவர்கள் சார்பில் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் ஒரு சக்கர மற்றும் மூன்று சக்கர நீர் தெளிப்பான்கள் சங்கிலி இல்லாமல் ஓடும் சைக்கிள் ஆகியவையை தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டன பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி அன்று உலக சாதனை முயற்சியாக மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பதினெட்டு நிமிட பாடலுக்கு ஆறுநூற்றி தொன்னூத்தி ஒன்பது கலைஞர்கள் பங்கேற்ற ஒயிலாட்டம் நிகழ்ச்சி நடந்தது கலா கேந்திரா கலை பண்பாட்டு மையம் சார்பில் ஹைரேஞ்ச் புக் ஆஃப் ரெக்கார்டு முயற்சியாக ஆறு முதல் அறுபது வயது வரையுள்ள கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் டிசம்பர் 18, இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மதுரை தோப்பூரில் 200 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் வருகையின் போதான மின்னணு நுழைவு இசைவு வசதி அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திறந்தவெளியில் மலம் கழித்தலற்ற மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடி பள்ளிச்சந்தை புதூரில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் நடக்கும் அகழாய்வில் பழங்கால அடுப்பு கண்டெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களில் எட்டாவது சிறந்த காவல் நிலையமாக தமிழகத்தின் தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல் நிலையம் டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று தேர்வு செய்யப்பட்டது மே இருபத்தி இரண்டு அன்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் முற்றுகை போராட்டத்தின் விளைவாக காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது இரண்டாயிரத்தி பதினெட்டின் மிக பெரிய துயரமாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியலில் நிகழ்ந்த அதிரடி மாற்றங்கள் ஒரு பார்வை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு அருகே ஜெயலலிதாவின் சிலை வைக்கப்பட்டது திமுக தலைவர் கருணாநிதி சிலையை சோனியா காந்தி திறந்து வைத்தார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் தேதி தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் சந்திரசேகர ராவின் ராஷ்ட்ரிய சமிதி கட்சி ஆட்சியை கைப்பற்றியது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மிசோரத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்து மிசோ தேசிய முன்னணி கட்சி ஆட்சியை கைப்பற்றியது டிசம்பர் பதினொன்றாம் தேதி ராஜஸ்தானில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது டிசம்பர் பதினொன்றாம் தேதி சத்தீஸ்கரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மத்திய பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைத்தது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு ஜம்மு காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி முடிவடைந்ததை அடுத்து அங்கு குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மதுரை ஒத்தக்கடை மைதானத்தில் நிகழ்ந்த பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் தம் கட்சி பெயரை மக்கள் நீதி மையம் என அறிவித்து கொடியை ஏற்றி வைத்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சோம்நாத் பாரதி மற்றும் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆகியோர் பங்கேற்றனர் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று ஆர் நகர் எம்எல்ஏ டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் மே பதினேழு இரண்டாயிரத்தி அன்று கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றார் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்னர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் மே இருபத்தி ஒன்று அன்று எச் டி குமாரசாமி கர்நாடக முதல்வராக பதவியேற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி மறைவிற்கு பின்னர் அவரின் மகனான மு க ஸ்டாலின் திமுக தலைவராக பதவியேற்றார் அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அதிமுகவில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏ க்களின் தகுதி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நீதிபதி எம் சத்யநாராயணன் பதினெட்டு எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் சரிதான் என உத்தரவு பிறப்பித்தாா் உலக அளவில் கடந்த 2018 பதினெட்டாம் ஆண்டு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என காண்போமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் இந்த இரு தலைவர்களின் சந்திப்பை உலகமே அதீத கவனத்துடன் கவனித்து வந்தது வடகொரியா உருவான பின் அமெரிக்க அதிபர் மற்றும் வடகொரிய அதிபர் சந்தித்தது இதுவே முதல் முறையாகும் உலக நாடுகளின் மொத்த கவர்னத்தையும் ஈர்த்த இந்த இரு தலைவர்களின் சந்திப்பு ஜூன் பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூரில் சென்டோசா தீவில் உள்ளில் நடைபெற்றது பேஸ்புக் தகவல் திருட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டொனால்டு டிரம்புக்காக லண்டனை தலைமையகமாக கொண்டு செயல்படும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற இணைய நிறுவனம் சுமார் ஐந்து கோடி அமெரிக்கர்களின் பேஸ்புக் விவரங்களை திருடியதாக மார்ச் இருபதாம் தேதி அன்று குற்றச்சாட்டு எழுந்து மிகவும் சர்ச்சைக்குள்ளானது மேலும் Facebook பயனாளர்களின் அனுமதியின்றி அவர்களுடைய தகவல்களை திருடியதை அந்நிறுவனர் மார்க் ஜுகர்பெர்கும் ஒப்புக்கொண்டார் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் டயானா தம்பதியின் இரண்டாவது மகன் ஹேரி தனது தோழியும் காதலியுமான அமெரிக்க நடிகை மெக்கன் மார்கில் திருமணம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது நேபாளத்தின் நாற்பத்தி பிரதமராக காட்கா பிரசாத் சர்மாவோலி ஒலி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று பதவியேற்றார் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக ஒன்பது ஆண்டுகள் பதவி வகித்த ஜேக்கப் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளின் காரணமாக பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று ராஜினாமா செய்தார் இதனையடுத்து துணை அதிபராக இருந்த சிரில் ராம்ஃபோசா அவர்கள் தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று பதவியேற்றுக் கொண்டார் ரஷ்யாவின் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அதிபராக இருந்த விளாடிமிர் புட்டின் வாக்குகள்ையாக ரஷ்ய அதிபராக மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் கியூபா நாட்டின் புதிய அதிபராக மிகேல் டிஎஸ் கானில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று அறிவிக்கப்பட்டார் இதன் மூலம் கியூபாவை அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்த காஸ்ட்ரோ சகோதரர்களின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது மலேசிய நாட்டின் முன்னாள் பிரதமரான மகதீர் பின் முகமது தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் மீண்டும் மே பத்தாம் தேதி என்று அந்நாட்டின் பிரதமரானார் ஆரம்பிக்கப்பட்ட ஹாங்காங் ஜூஹாய் மாகு கடல் பாலம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கால் அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது சவுதி பெண்களுக்கு கார் ஓட்ட அனுமதி மற்றும் சொந்த அனுமதி இணை விமானிகள் விமான ஊழியர்கள் போன்ற துறைகளில் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கி சவுதி மன்னர் சல்மானும் இளவரசர் முகமது பின் சல்மானும் உத்தரவிட்டனர் ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவின் லாம்போக் தீவில் கடலுக்கு அடியில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இந்த நிலநடுக்கத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர் இதேபோல டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுண்டா ஜலசந்தையில் ஏற்பட்ட சுனாமி அறையில் சிக்கி பலியான எண்ணிக்கை இருநூறை தாண்டியது ஆசியாவிலேயே மிகப்பெரிய குகையான தாய்லாந்து நாட்டில் உள்ள தாம் லுவாங் என்ற குகையில் வைல்டு எனும் கால்பந்து அணியைச் சேர்ந்த சிறுவர்களும் சிறுவர்களுக்கு உதவியாக துணை பயிற்சியாளர் எகாபோல் சந்தா வாங்கும் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாட்டிக்கொண்டனர் தாய்லாந்து கடற்படை வீரர்கள் பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்பு குழுவினரால் இவர்கள் மூன்று பிரிவாக மீட்கப்பட்டனர் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அதிபர் சிறிசேனாவுக்கு இடையே நடந்த கருத்து இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதிபர் சிறிசேனா பதவி நீக்கம் செய்தார் இதனைத் தொடர்ந்து பல எதிர்ப்புகளுக்கு இடையே புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற ரணில் மீண்டும் அந்நாட்டின் பிரதமரானார் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான் கான் தேர்தலில் வெற்றி பெற்று பாகிஸ்தானின் பிரதமராக ஆகஸ்ட் மாதம் பதவியேற்றார் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட சமாதானத்துக்கு பிறகு இனி அணு ஆயுத சோதனைகளை நடத்தப்போவதில்லை என்று அறிவித்த வடகொரிய அதிபர் கிம் சுமார் ஐம்பது வருடங்களை கடந்த கொரிய போருக்கு பிறகு தென்கொரிய எல்லைக்குள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக சென்ற வரலாற்று நிகழ்வு இந்த ஆண்டு நடைபெற்றது இரண்டு ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரபலங்கள் பற்றிய ஒரு பார்வை முன்னாள் பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்களில் ஒருவரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி டெல்லியில் காலமானார் இவர் மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான மு கருணாநிதி அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி சென்னையில் காலமானார் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுத்தந்த பேரறிஞர் இவர் மக்களவை முன்னாள் சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கொல்கத்தாவில் காலமானார் சாட்டர்ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த விருதினை பெற்றுள்ளார் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் பொதுச் செயலாளரான கோஃபி அனன் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சுவிட்சர்லாந்தில் காலமானார் இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஏழாவது பொதுச் செயலாளராக பதவி வகித்துள்ளார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் முதன்மை சீடரான நெல் ஜெயராமன் டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில் காலமானார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நெல் வகைகளை மீட்டெடுத்த பெருமை இவரையே சாரும் உலகின் தலைச்சிறந்த அறிவியல் அறிஞர்களில் ஒருவரான ஸ்டீபன் ஹாக்கிங் மார்ச் பதினான்காம் தேதி காலமானார் குவாண்டம் கோட்பாடு கருந்து கோட்பாடு உள்ளிட்டவற்றை உருவாக்கியவர் இவர் மத்திய ரசாயனம் மற்றும் உரம் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்தகுமார் நவம்பர் பனிரெண்டாம் தேதி பெங்களூருவில் காலமானார் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் முன்னாள் முதல்வர் என் டி அவர்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி காலமானார் இந்தியாவில் இரு மாநிலங்களில் முதல்வர் பதவி வகித்த ஒரே அரசியல்வாதி பத்மபூஷன் விருது பெற்றவரும் விவசாயத்துறை சார்ந்த பொருளாதார வல்லுநருமான விஜய் சங்கர் வியாஸ் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலமானார் உலக வங்கியின் கீழ் இயங்கும் அமைப்பான விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் மூத்த ஆலோசகராக இவர் பதவி வகித்துள்ளார் பிரபல பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான குல்தீப் நையார் ஆகஸ்ட் 23 மூன்றாம் தேதி டெல்லியில் காலமானார் இங்கிலாந்துக்கான இந்திய தூதராகவும் மாநிலங்களவை நியமன உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிகழ்வுகள் பற்றிய இந்த ஒலித்தொகுப்பு குறித்த உங்கள் கருத்துக்களை நற்றினை ஹெல்த் சென்டர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ எண்பத்தி இரண்டு இருபது தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஏழு தொன்னூற்று ஒன்பது என்ற எண்ணிக்கோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவித்து நற்றினையின் செய்திக்குழுவினரை ஊக்குவிக்கலாம் நற்றினையில் தினந்தோறும் வெளியாகும் ஒலிக் கோப்புகளை செறிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நற்றினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைவருக்கும் ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய நற்றினின் நெஞ்சார்த்த வாழ்த்துக்கள்